வணக்கம் நட்டினைந்து செய்திச்சேவை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குவவர் அறிமுகம் தண்ணீர் பஞ்சத்தை சமாளிக்க தமிழக அரசு முன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று ஐகோர்ட் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது நிலத்தடி நீரை பயன்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் மூலமாக குடிநீர் பிரச்சினைக்கு உடனடி தீர்வுகாண ஆட்சியர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்று முதல்வா் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளாா் தமிழக மக்களின் நலனுக்காக எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்ட அரிய முயற்சிகளை அளிக்க முயற்சிக்கிறார் மு க ஸ்டாலின் என்று டி ஜெயக்குமார் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட ஆவடி சிறப்பு நிலை நகராட்சியானது மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது அவசர சட்டம் மூலம் இதற்கான ஒப்புதலை ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வழங்கியுள்ளாா் தமிழக அரசின் உத்தரவை மீறி சென்னையில் ஆவின் நிறுவனத்தின் சில பாலகங்களில் தடை செய்யப்பட்ட நெகிழிப்பூசப்பட்ட காகித கப்புகள் பயன்படுத்தப்படுகின்றன அரசின் உத்தரவை நடைமுறைப்படுத்த வேண்டிய அரசு நிறுவனங்களே அதை மீறுவது கவலை அளிப்பதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர் தமிழ்நாடு அரசு திரைப்பட விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்கள் யார் என்ற பட்டியல் எடப்பாடி பழனிசாமியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது பரோல் வழக்கில் காணொலிக் காட்சி மூலம் வாதாட விருப்பமா என்று நளினிக்கு ஐகோர்ட் கேள்வி எழுப்பியுள்ளது காவிரி மேலாண்மை ஆணைய உத்தரவுப்படி தமிழகத்திற்கு காவிரி நீர் திறப்பது குறித்து முதல்வர் குமாரசாமி பரபரப்பு பேட்டி அளித்துள்ளார் டெல்லியில் அனைத்துக் கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து ஆலோசனை நடத்த பிரதமா் மோடி முன்வந்துள்ளாா் ராஜஸ்தானைச் சேர்ந்த பாரதிய ஜனதா எம்பி மக்களவை சபாநாயகராக ஒம் பிர்லா போட்டியின்றி தெரிவு செய்யப்பட்டுள்ளார் சோனியாகாந்தியும் மேனகா காந்தியும் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்ட அபூர்வம் நடந்ததை தமிழக எம்பிக்களால் பெரிதும் வரவேற்கப்பட்டது மத்திய சுங்கம் மற்றும் கலால் மூத்த அதிகாரிகள் பதினைந்து பேரை அதிரடியாக நீக்கி மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது மக்களவையில் காங்கிரஸ் கட்சித் தலைவராக அக்கட்சியின் மூத்த தலைவரும் மேற்குவங்க எம்பியுமான அதீர் ரஞ்சன் சவுதரி நியமிக்கப்பட்டுள்ளார் மக்களவையின் காங்கிரஸ் தலைமை கொறடாவாக கேரள எம்பி கொடிக்குன்னில் சுரேஷ் நியமிக்கப்பட்டுள்ளார் காஷ்மீரில் புல்வாமா தாக்குதலில் காயமடைந்த இரண்டு வீரர்கள் உயிரிழந்தனர் இத்துடன் நற்றினியின் இன்றைய செய்திச் சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்